வணக்கம் நற்றினியின் தினமும் ஒரு துளிக்காக அனலட்சுமியின் இன்றைய குறிப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோதுமை ரவை கோதுமரவை எல்லாருக்குமே தெரியும் அதில் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் புட்டு பண்ணலாம் அப்புறம் வந்து உப்புமா பண்ணலாம் வேறு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க கோதுமை வில அடை பண்ணலாங்க சூப்பராக வரும் செஞ்சு பாருங்கள் ஒரு கிளாஸ் கோதுமரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் அப்புறம் வந்து பீட்ரூட் கீரை இது எல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி காய்கறி நம்மக்கிட்ட வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணலாம் சாதாரணமாக வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கட் பண்ணி போடுங்க ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு துளி உப்பு போட்டுக்கோங்க இதை அடை மாதிரி ஊற்றி கொடுத்து பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சைட் டிஷ்னு ஒன்றும் தேவை இல்லைங்க தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பொடி எது வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி